विश्वोत्पत्यादिहेतवे, तापत्रय विनाशाय, हरिरुवाच, சச்சிதானோத்தியேத்தாபயா வய நுமரிவூ பசியேத் பகவத்மனவத்தமவ ஹரிங்கிற யோகியானவர் இந்த நவயோகிகளில் ஒருத்தர் ரெண்டாவது யோகி இங்கே உபதேசம் பண்ணுகிறார் யா சர்வூஷ ஆத்மத் भगवती आत्मनी भूतानी ஆத்மீ பூத்தான பசியோத்தமாக ரொம்ப அழகான ஸ்லோகம் கவத்கீ ஆராூத்தமாத் த்தை பசியதிஞ்ச மயி பசியம் நணியாமி சமமே நணியூத்தோமா சோகீ மயி வந்த அந்த ஸ்ரீமத் பகவத்கீதையில் இருக்கக்கூடிய மூன்று ஸ்லோகங்களையும் இங்கே அனுசந்தானம் பண்ணி பார்க்கலாம் அதாவது எவன் ஒருவன் அனைத்து ஷரீரங்கள்லேயும் அனைத்து வஸ்துக்கள்லேயும் ஆத்மனா பகவத்பாவம் பசியத்தி தன்னுடைய ஆத்மஸ்வரூபமாக இருக்கக்கூடிய பகவானுடைய தன்மையை பார்க்கிறானோ அது மாத்திரமல்ல அதாவது எல்லா உயிர்களுக்குள்ளையும் இறைவனை பார்க்கிறான் இது ஒரு திருஷ்டி இறைவனில் எல்லா உயிர்களையும் பார்க்கிறான் பகவதி ஆத்மனி பூதானி யகா பசியேத் ஆஹா அனைவருக்குள்ளும் இறைவனை எவன் பார்க்கிறானோ அதாவது தன் சொரூபமாக இருக்கின்ற இறைவனை பார்க்கிறானோ அதே மாதிரி தன் சொரூபமாக இருக்கின்ற இறைவனிடத்தில் எல்லா உயிர்களையும் எவன் பார்க்கிறானோ அவன் உத்தமமான பாகவதன் அஹா பாகவதோத்தம இதுலேருந்து தெரிகிறது பாகவதோத்தரஹா பாகவதோத்தமஹான்லாம் பிரிக்கலாம் போல் அதாவது ஈஸ்வரனை ஒரு குறிப்பிட்ட வடிவத்தில் பார்க்குறவன் அது மாத்திரம் இல்லை விஸ்வரூபமாக பகவானை பார்க்கிறவன் பாகவதோத்தரன் பகவானு கண்ணியமாக ஒன்றுமே கிடையாது வேறு வஸ்துக்களே இல்லை அப்படின்னு பார்க்கிறவன் பாகவதோத்தமன் எல்லாவற்றிற்குள்ளும் இறைவனையும் இறைவனில் எல்லாவற்றையும் முதல் திருஷ்டி என்ன எல்லா கட்டடத்துக்குள்ளேயும் ஆகாசம் இருக்கு ஆனா யோசிச்சு பார்த்தா தெரியும் ஆகாசத்துல தான் கட்டடங்கள்லாம் இருக்கு அது மாதிரி முதல்ல எல்லாவற்றுக்குள்ளும் இறைவன் இருக்காருங்கிறோம் எல்லாத்துக்கும் வெளியில இறைவன் இல்லையா என்ன அந்தர் பகிஷ்ட தற்சர்வம் வியாபிய நாராயண ஸ்திதா அப்படின்னு வேதங்கள்லாம் சொல்லுகின்றன அந்த அடிப்படையில புரிஞ்சுக்கணும் இதை ஆக இன்னொரு உயர்ந்த மொழியில் சொல்லணும்னா தூய உணர்வு அல்லது தூய அறிவில் எல்லா உயிர்களும் இருக்கின்றன எல்லா உலகங்களும் இறக்கின்றன எல்லா பொருள்களும் இருக்கின்றன முதல்ல இது தான் பார்ப்போம் எல்லாத்துக்குள்ளேயும் அந்த பரம்பொருள் தூய உணர்வு மெய்ப்பொருள் தூய அறிவு இருக்கிறது அப்புறம் அடுத்த திருஷ்டி என்னதுன்னா உண்மையில் தூய அறிவில் தூய உணர்வில் தான் அனைத்தும் இருக்கின்றன என்று தெரிந்து கொள்வது ஆகவே முதல்ல உள்ளே இருக்குதுன்னு பார்க்கறது அப்புறம் வெளியில் இருக்கிறதுல தான் உள்ளதுங்கிறதே இருக்குது உள்ளும் புறமும் என்பதே கற்பனை உள்ளும் புறமும் இருப்பவர் ஒருவரே உள்ள சொல்லும் புறம் என்ற சொல்லும் அறியாமையின் கற்பனை என்பதை புரிந்து ஆக இது ரொம்ப அழகான ஒரு உத்தமமான ஸ்லோகம் எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் ஹரிஓம் தேனி வேதபுரி பூஜ்யஸ்ரீ ஓங்காரானந்த மகாஸ்வாமிகளின் அருட்குரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான ஸ்ரீமத் பாகவதம்